நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு மே முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அஞ்சல் துறை ஒரு மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க அந்த அஞ்சல் தலையில இடம்பெற்றிருந்தது பாரசிங்கா அப்படிங்குற அழைக்கப்படுற சதுப்பு மானோட படம் அதாவது பாரசிங்கா அப்படின்ட்டு அழைக்கப்படுற சதுப்பு நில மானோட படம் தான் அந்த அஞ்சல் தலையில் இருந்தது இந்த மான் அதாவது இந்த பாரசிங்காங்கிற மான் அந்த அஞ்சல் தலையில் ஏன் பதிவிட்டிருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா அது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற மண்டலா மற்றும் பாலாகோட் அப்படிங்கிற மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பது சதுர கிலோமீட்டரில் விரிஞ்சு இருக்கிற கன்கா தேசிய பூங்காவில் வாழ்கிற ஒரு மிக அரிய வகை மானின்தான் அந்த பாரசிங்கா அப்படிங்கிற சதுப்பு நில மான் அந்த மானையும் அந்த கன்கா தேசிய பூங்காவையும் சிறப்பிக்க வெளியிட்டது தான் இந்த அஞ்சல்தலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வெளியிடப்பட்ட அஞ்சல் தலை அது வெளியிடப்பட்ட தினம்தான் மே முப்பது இந்த வனவிலங்கு பூங்கா தொடங்கப்பட்டது எப்போன்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலதான் இது தொடங்கப்பட்டது நம்ம சென்ட்ரல் இந்தியால இருந்த வனவிலங்குகள் அவைகள் இருந்த காடு இதையெல்லாம் பாதுகாத்து அதில் வாழ்கிற விலங்குகளை மரங்களை பாதுகாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் அப்போது காட்டிலாக்கா அதிகாரியாக அதாவது ஃபாரஸ்டராக இருந்த கேப்டன் ஃபார்ஸ்யூத் மற்றும் பிராண்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து கன்கா பகுதியை வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்க ஆங்கிலேய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சாங்க அதை பேஸ் பண்ணி ஆங்கிலேய அரசாங்கம் ஆரம்பத்தில் வெறும் இரநூத்தம்பது சதுர கிலோமீட்டர் நிலத்தை அவங்க வனவிலங்கு சரணாலயமாக அமைக்க அலாட் பண்ணாங்க இதில் அந்த பாரசிங்கா அப்படிங்கிற சதுப்பு நில மான்கள் வளர்க்க ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் சரணாலயத்தோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இன்றைக்கி தொள்ளாயிரத்தி ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கு இந்த கன்கா வனவிலங்கு சரணாலயம் மொத்தமாகவே அறுபத்தி சதுப்பு நில மான்களோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த சரணாலயத்தில் இன்றைக்கி அதுங்களோட எண்ணிக்கை அதாவது இந்த பாரசிங்கா மான்களோட எண்ணிக்கை நானூற்றி அதிகரிச்சிருக்கு அப்படி அரிய வகை மான் இனம் வளர்க்கப்படுறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல வெறும் வனவிலங்கு சரணாலயமா இருந்தத கன்கா தேசிய பூங்காவா இந்திய அரசாங்கம் அறிவிச்சது இன்னைக்கு எண்பத்தி ஏழு வருஷத்தை கடந்திருக்கிற அந்த பூங்காவுக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரமாகவே பார்க்கப்படுது இந்த அஞ்சல் தலைய வனவிலங்குகள் அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்புலையும் வனவிலங்கு தேசிய பூங்காக்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் பாலூட்டு வகை அதாவது மேமல்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் நாம் சேகரிக்க முடியும் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்